அனைவருக்கும் வணக்கம் நற்றின என் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்ட சொந்தவழிலிருந்து எஸ் இனுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உழைப்பு எல்லாமே தோற்றுவிடுகிற பொழுது கடின உழைப்பை முயன்று பாருங்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் கடின உழைப்பாளிகளாய் இருப்பார்கள் கடின உழைப்பு என்று இங்கு கூறப்படுவது மூட்டை தூக்குவதையும் கல் உடைப்பதையும் கடின உழைப்பு என்பது சிறப்பானதை தவிர வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாதது அவர்கள் செய்கின்ற வேலை சிறப்பாக அமையாதவரை அவர்கள் திருப்தியடைய மாட்டார்கள் என்பவர் மிகப்பெரிய இசைஞானி அவர் வாழ்ந்த காலத்தில் உயர்ந்த விருதுகளை பெற்றவர் அவர் எண்பத்தி ஐந்து வயதான பொழுதும் தினமும் காலையில் நான்கு மணி இசை பயிற்சி செய்வாராம் ஒரு சமயம் அவரிடம் இது குறித்து அவர் சொன்ன பதில் நான் ஏன் தினமும் பயிற்சி அளிக்கிறேன் என்றால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என நம்புகிறேன் ஆம் இதுதான் கடின உழைப்பிற்கு ஒரு உண்மையான அடையாளமாய் காணப்படுகிறது நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கும்போது நம் உடலும் மூளையும் வளைந்து கொடுத்து வாய்ப்பை உருவாக்குகின்றன முயற்சி முழுமையாக இருக்குமே விதி என்று சொல்லப்படுவற்றை நாம் மாற்றி அமைக்க முடியும் நமக்கு நாமே முதலாளியாக மாற நினைக்கும் நமக்கு உழைப்பு திருவிழாவாக மாற முடியும் வியர்வை பன்னீராக கருதப்படும் முதலாளி என்பது முதல் தொழிலாளி என்பதன் தான் ஆம் கடின உழைப்பை நாம் மேற்கொள்வோம் நிச்சயமாகவே உழைப்பின் பலனை நம் வாழ்வில் அனுபவிப்போம் நன்றி